திருநாவுக்கரசு வணக்கம் தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தீவனப்புள் சாகுபடி கரணை வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் மீண்டும் ஒரு தட சொல்கிறேன் இந்த ஒரு ரெண்டரை அடியிலேருந்து மூணு அடியை விட்டம் வச்சு ஒரு குழி எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் விரும்புனா ஆறு கரண அல்லது எட்டு கரனை அல்லது பத்து கரண கொஞ்சம் இடைவெளி தரளமாக இருக்கிறது பொதுவாக நல்லது மூணு கணுக்கள் உள்ள கரணை எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு அரை அடி ஆளும் அதோடய மையம் இருக்கணும் அந்த குழியோட மையம் வர வர சரிவாக வந்து அப்படியே மேல விழு அரை வட்டம் மாதிரி தெரியும் சரியா உள் ஒரு வில் வளைவாக ஒரு இந்த இருப்பு சட்டி பாண்டுன்னு சொல்கிற மாதிரி சட்டி அந்த மாதிரி வடிவத்தில் அந்த குழி சரியா அவ்வளோதான் பிறையின்லா மாதிரி தெரியணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு குழி எடுத்துடோம் அதில் அந்த கரணைகளெல்லாம் என்ன செய்யறோம் சரிவாக வைக்கிறோம் ஏன்னா க குழி வந்து இயல்பாகவே நம்ம சரிவாக தான் இல்லையா மையம் மட்டும் அழமாக இருக்கும் அப்படியே வர வர சரிச்சுட்டு வந்து மேலே மேல்பகுதி இருக்கும் அப்போ சரிவாக கரணையை வைக்கும்போது இயற்கையாகவே வந்து வந்து க வைக்கிற கரணைகளை வந்து சீக்கிரம் உயிர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த மையத்தில் வந்து ஒரு அரை அடி விட்டம் வச்சு இந்த கரணைகளை நம்ம சரிவில் வந்து வைக்கலாம் அடியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஆழத்தில் ம அடி கன்று இருக்கும் அதில் நடுவில் மேல்கன்று இருக்கும் மேலே குழியோட அந்த முனை இருக்குது பாருங்கள் தரை மட்டம் அந்த இடத்துக்கு மேலே மேல்கன்று இப்படி வட்ட ஓடியமாக வச்சுக்கலாம் ஒரு ஆறு அல்லது எட்டு எட்டு கரை எட்டு கரனை வச்சிங்கன்னா எண்மூறு இருபத்தி நாலு கண்ணும் இருக்கும் ஆறு க விதைப்புள் ஆறு கரணை வச்சிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே சென்டரில் நீங்கள் ஏற்கனவே மண்ணை எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருப்பீங்க குழி எடுத்து ஆற போட்டும் செய்யலாம் உடனேயும் செய்யலாம் குழி எடுத்து ஆறப்பட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடனே செஞ்சாலும் ஒன்றும் குற்றம் இல்லை அதில் கொஞ்சம் கொண்டு குப்பை வரும் கலந்து என்ன சரிங்க அதில் சென்டரில் மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி அப்படியே குமிச்சு வச்சிடணும் அந்த மண்ணை அதாவது இந்த கரணையில் பாதி முக்கால் வாசி குழி அதாவது இந்த இடுக்கு இருக்குது பாருங்கள் ரவுண்டில் வட்டை வடிவமா இப்போ சுத்தமாக குழிய சம மட்டமாக தர அளவுக்கு மட்டமாக நிரப்பாமல் சென்ட்ரலில் மட்டும் கொஞ்சம் மண்ணை குவிச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் மண் சுத்திரம் போடுறதுக்கு குறையும் இப்போ தண்ணி விட்டிங்கன்னா சுத்தீரம் உள்ள இடுக்குகள் வழியாக ரொம்ப வேகமாக கலந்து கீழே இறங்கும் இந்த குப்பை உரமும் அந்த மண்ணும் கலந்ததில் போட்டிங்கன்னா அதாவது முதல் கண்ணுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தெரியும் இப்போ அடி கணுவில் ஈராக இருந்தால் கூட அது வேணா ஒரே குச்சியாக இருக்கிறதுனால மேல்கணுவில் கூட துளுக்கும் சாதாரணமாக ஒரு குச்சியை வெட்டி வச்சு தண்ணி ஊற்றுனோம்னா அடிக்கணுலேருந்து மேல்கன்று வரைக்கும் துளுக்கும் தானே அது மாதிரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க பெரிய வித்த ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரை ஆழத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த தண்ணி ஈரம் இருக்கிற பக்கத்துக்குள்ளேயே அந்த ஆறு கரணையும் அல்லது எட்டு கரணையுமே ஈரத்தை தொட்டுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் எல்லாமும் உயிர் பிடிக்கும் துளிர் வரும்போது எங்கேருந்து வைக்கும் ஒரு கரணையில் மூணு கணக்களுக்கும் ஈரம் அது இல்லையா ஏன்னா இப்போ கீழே கிழங்கு கடைசி கணுலேருந்து எல்லா கனவு அந்த புல் தொட்டுகிட்டு இருக்கும்ல எல்லா கணவுக்கும் உயிர் போய் எல்லா இடங்கள்லேயும் துளிர் வரும் இப்போ சாதாரணமாக நம்ம பாத்தி முறையில் நடவு செஞ்சோம்னா பாத்தி பூரா நினைக்கணும் இந்த மாதிரி குழிமுறையில் நடவு செஞ்சோம்னா அந்த சென்டரில் குழி ஊற்றிங்கன்னா தரையில் பள்ளமாக இருக்கிறதுனால ஒரு தடவை தண்ணி வச்சிங்கன்னா அடிக்கடி தண்ணி வைக்க வேணாம் ஏன்னா குழியில் ஊற்றுறதுனால நாள் பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் இப்போ ஒரே நேரத்தில் ஒரே இடத்துலேருந்து அறுமூணு பதினெட்டு கணுவிலேருந்தும் பல துளிர்கள் வரும் ஓ இப்போ அந்த புல் வந்து ரொம்ப அதிகமாக பனைக்கக்கூடிய புல்லு தான் அது கோரம் இந்த இதெல்லாம் அதனால் இது வந்து அறுமூணு பதினெட்டு கனவுலேருந்தும் துளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு இடத்துலேருந்தும் பல கணுக்கு பல தொழில்கள் வரும் ஒரு ஒரு கணவுல இந்த பதினெட்டு அல்லது எண் மூணு இருபத்தி நாலு அல்லது எண் மூணு இருபத்தி நாலுலேருந்து ஏகப்பட்ட துளிர்கள் வரும் சமதரையில் வச்சிங்கன்னா நெருக்கி வைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி குழி வடிவமாக வைக்கிறதுனால இந்த இருபத்தி நாலு கருணையும் வந்து ஒரே இடத்துல உட்காந்துடும் அறுமூணு பதினெட்டு அல்லது இருபத்தி நாலு கருணையும் ஒரே இடத்துல உட்காந்துரும் இதிலேருந்து அடுத்தது ஒரு இந்த புல் வந்து நீங்கள் ஆறு அடி உயரம் விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு அடி அல்லது அஞ்சு அடி விடுறீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தூரம் தள்ளி குழி வச்சுக்கலாம் சரியா அப்போது நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கும் இப்போது அந்த அஞ்சு அந்த அஞ்சு அடி தூரம்னு வச்சுக்கோங்க அஞ்சே மாதிரி சதுரமாக வச்சிங்கன்னா ஐயஞ்சு அடி தூரத்தில் நீங்கள் எத்தனை கரனை சாதாரணமாக வேளாண் துறையில் பரிந்துரைக்கப்பட்டபடி அல்லது நீங்கள் வைக்கிறபடி எத்தனை கரனை வருதுன்னு பாருங்கள் இதில் எத்தனை கரத்தை வருதுன்னு பாருங்கள் நாலு குழியிலையும் பார்த்திங்கன்னா ஆறுன்னு வச்சிங்கன்னா நாலாறு இருபத்தி நாலு கரை இருபத்தி நாலு இன்ட்டு மூணு புல் எழுபத்தஞ்சு கணுக்கள் இருக்கும் ஒரு காரணம் ஒரு ஒரு குழியில் ஆறு கரண அறுமூணு பதினெட்டு நாலு இருந்தனா நாலு பதினெட்டு சரிதானே இருக்கும் நாலு பத்து நாற்பது நாலு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கரெண்டா எழுபத்தி ரெண்டு கணுக்கள் இருக்கும் அதில் எழுபத்தி ரெண்டு இருந்து துளிர் வரும் என்னன்னு ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் நாலு குழிக்க நிலையில் இது கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த குழியை வந்து நம்ம அகலப்படுத்திக்கிட்டே போகலாம் பக்கத்தில் உள்ள மண்ணை சுரண்டி சுரண்டி இந்த புல் வளர வளர பக்கத்தில் போட்டுக்கலாம் பக்கத்து ஓரத்தில் இல்லையா பள்ளம் வெட்டி வச்சிங்கன்னா தண்ணி அதில் வந்து நிரம்பிக்கும் இந்த புல் வந்து நிறையா வளரும் நாளாக நாளாக ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய பாத்தியாக வரும் இதிலேயே சாதாரணமாக கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புதர் மாதிரி வரும் நடுவில் நம்மளுக்கு நடந்து போகிற நிறைய இடங்கள் இருக்கும் புல் வெட்டி போட வாய்ப்பு இருக்கும் இடையில நீங்கள் வேணால் பாத்தி தோண்டி பழைய மக்கண குப்பையில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது தானாக செறிச்சுட்டே இருக்கும் நல்லா செறிச்சு போய் வந்த பிறகு புல்லை வெட்டின பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி உள்ளே போட்டிங்கன்னா போகிறோம் ரொம்ப சுலபமான பராமரிப்பு முறை இந்த சாதாரணமாக இவங்க பாத்தி கட்டத்தில் வந்து உரத்தெல்லாம் டைரெக்டாக போட்டிங்கன்னா அந்த சாணம் குப்பை அதெல்லாம் வந்து நல்ல மக்குன்னு உரமாக இருந்து அதுவும் வந்து அந்த நாத்தம் அந்த வாசனை அந்த அந்த தொழுவரத்தோட நாத்தம் அடிக்காமல் இருந்தால் மாடுகள் விரும்பி சாப்பிடும் இதில் அந்த மாதிரி சிக்கலுக்கே வேலை இருக்காது சுலபமாக தண்ணி பாய்ச்சலாம் சமதரையில் புல் வச்சிங்கன்னா நீண்ட நேரம் சீக்கிரமாக தண்ணி காய்ச்சிரும் இந்த மாதிரி குழி வச்சு ப தண்ணி பாய்ச்சிங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை வச்சு நாளை போகிறோம் ஈரத்தை காற்று வச்சுக்கும் இதில் அறுவடை அளக்குற அறுவடை ஆகிற புல்லோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இடையிலும் சரி தரத்துலையும் சரி அதே போல் நீண்ட நாட்களுக்கு இது நிறைய இடைவெளிக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பசுமையாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சரியா இதை நான் வந்து இன்னொரு தடவை செயல்முறை வழக்கமாகவே நான் வெகு விரைவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரியும் வேளாண் துறையில் பரிந்துரை வைக்கப்பட்ட பாத்தி நம்ம புல் வைப்போம் இந்த வட்டப்பாத்தி முறையிலையும் புல் வைப்போம் அதனுடைய வளர்ச்சி விகிதத்தை நீங்களே பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்